அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றலறிது மறுபடியும் இந்த குரலுக்கு கொஞ்சம் பொருள் சொல்ல வேண்டும் என்று நினைத்ததுனால இன்னும் ஒரு வகுப்பில் இதை பற்றி சொல்லுகிறேன் தனக்கோமில்லாத இறைவனையினுடைய தாள்களை சேருவது என்பது பற்றி நாம் சிந்தித்திருக்கிறோம் இறைவனுக்கு ஒப்பு உயர்வு கிடையாது வாழ்க்கையில் நாம் ஒப்புயர்வு விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் ஒப்பு உயர்வற்ற இறைவனை வழிபடுவதற்கு வாழ்க்கையில் நமக்குள்ள பொறுப்பை உணர்ந்து செயல்படுவதுதான் வழிபாடு யாரோடும் நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் ஒப்பிடுவது சிறந்தது அந்த வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படலாம் ஒப்பீடுகளை கடந்து நாம் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு உலகியல் வாழ்க்கையிலே ஒப்பீடுகளை தவிர்க்க வேண்டும் உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபடுவதுதான் ஒப்புயர்வற்ற இறைவனை வழிபடுகின்ற வழிபாடு என்று பார்த்து விட்டோம் இதனுடைய பயன் என்ன என்பதை பற்றி மேலும் சிந்தித்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சார்தலின் வண்ணமாவது மனம் ஒப்புயர்வற்ற இறைவனை சார்ந்திருப்பதால் நாமும் இறைவனோடு இரண்டர கலந்து இறைமயம் ஆகிவிடுவோம் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பவனுக்கு கவலை கிடையாது மனக்கவலை மாற்றுவது எளிது அப்படிங்கிறது பலன் அப்படி பண்ணலன்னா மனக்கவலை மாற்றுவது அரிது கவலையே வளர்த்து கொண்டுதான் போவோன்னு அர்த்தம் அப்ப எப்பொழுதும் திருப்தியா இருக்கிறவனுக்கு கவலைங்கிறது கிடையாது ஏதாவது கஷ்டம் வந்தா கூட கடவுள் நன்மளை பக்குவப்படுத்துறதுக்காக தான் அதை கொடுத்துருக்கார் அப்படின்னு நினைக்கிறான் இறைவனிடத்திலே பேரன்பு செலுத்துகிற அன்பன் இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று கலக்கத்தை கையாரா கொள்ளாதாம் மேல் என்று திருக்குறளிலே அறுநூற்றி இருபத்தி ஏழாவது திருக்குறளிலே வள்ளுவெருமான் உணர்த்துகிறார் அதாவது அறிவாளியானவன் இந்த உடம்பு இடும்பைக்கு இலக்கம் என்று கலக்கப்படுவதில்லை உடம்பு துன்பத்துக்கே உரியது என்பதை உணர்ந்து அதனை குறித்து கவலைப்படாதவன் உயர்ந்தவன் என்பது தான் கருத்து கடவுளை புரிந்து நாம் வழிபட்டோமேயானால் கவலைக்கு இடமே கிடையாது உண்மையிலே அறிவுபூர்வமாக கடவுளை வழிபடுகின்றவர்கள் கவலைக்கு இடம் தருவதே கிடையாது நாமார்க்கும் குடியல்லோம் நடலையெல்லோம் நரகத்தில் இடர்படோம் ஏமாப்போம் பிணியறியோம்னு அப்பர் சுவாமிகள் பாடினார் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு பாடினர் அவங்களாம் அறிவுபூர்வமாக கடவுளை நன்றாக புரிந்து வழிபட்டவர்கள் ஏதோ துன்பம் வந்த காலத்தில் கடவுளை வழிபடுறது இல்லாட்டி இருக்கிற இன்பம் போரில் இல்லை பயந்து போய் கடவுளை கும்பிடுறது எதா கஷ்டம் வந்துருமோன்னு பயந்து கும்பிடுறது இதெல்லாம் தூய்மையான பக்தனுக்கு இருக்காது இறைவனுடைய சிறப்பை உணர வேண்டும் என்பதற்காக இறைவனிடத்திலே பேரன்பு செலுத்துவான் இறைவனை நன்கு உணர்ந்து பேரன்பை வெளிப்படுத்துவான் இதை பற்றி பகவத்கீதையிலே பகவான் விரிவாக சொல்லி இருக்கிறார் செயல்படுவதே கடவுள்கிட்ட விட்டுட்டு கவலையை நாம வச்சுருக்கோம் அதாவது கவலையை கடவுள் போக்குவார் கடவுள் போக்குவார்னு நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்குவான் இருக்கோம் நாம் ஓயாமல் செயல் புரியணும் கவலைனால் எனக்கு மூடு அவுட்டு நான் செயல் புரியலை அப்படின்னு சொல்கிறது அறிவுடையவன் செய்யக்கூடிய காரியம் அல்ல ஆக செயல்படுறத கடவுள்கிட்ட விட்டுட்டு கவலையை நாம் வச்சுருந்தோம்னா என்ன பிரயோஜனம் நாம் செயல்படணும் கவலையை கடவுள்கிட்ட விட்டணும் நீ பார்த்துக்கோ கடவுளை எல்லோரும் அப்படி தான் அந்த காலத்தில் சாதாரண ஜனங்கள்லாம் கூட சிறந்த அறிவோட கடவுளை புரிஞ்சிருந்தாங்க சாதாரண ஜனங்கள்லாம் பொருளாதார ரீதியாக ஜனங்கள் நினைக்கிறதா வச்சுன்னு சொல்கிறேன் யாருமே உண்மையில் சாதாரண ஜனங்கள் உயர்ந்த ஜனங்கள்லாம் கிடையாது அதது சமூகத்தில் அப்படி ஒரு கிரடேஷன் இருக்குங்கிறது உண்மைதான் அதை நாம் மறுக்கலை ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்பது ஆனால் உண்மையில் நாம் அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு அளவுக்கு மீறின முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது மனிதநேயம் மிக மிக முக்கியமானது ஆக கவலையை கடவுள்கிட்ட விட்டுட்டு விடாமல் ஊக்கத்தோடு நாம் செயல் புரிஞ்சோமான கவலைக்கு இடமே கிடையாது கவலை அதிகமாக இருந்தால் நிறைய வேலை பண்ணணும் செயல் வகையாமல் காரியங்களை நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறது தான் எல்லா வியாதிக்கும் மருந்து எதா செயல் புரிஞ்சுகிட்டே இருக்கிறவன் பிறருடைய அபவாதங்களை குறித்து கவலைப்படுறதில்லை பொறாமையோடு பேசுகிறவங்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு தருவதில்லை அறிவுபூர்வமான பெரியவங்க சொல்ற வார்த்தைக்கு மாத்திரம்தான் மதிப்பு தருகிறான் விருப்பு இருக்கக்கூடிய மக்களுடைய சொற்களை எல்லாம் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் அவர்களை மதிப்பான் அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆக தனக்கோமை இல்லாத இறைவனை சார்ந்திருந்தால் மனக்கவலை மாற்றிக்கொள்வது எளிது மேலும் கருத்துக்களை நாளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்